வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி ஒரு குடியானவன் வீட்டில் கோழி ஆடு பன்றி ஆகியவை வளர்க்கப்பட்டன அந்த வீட்டில் வாழ்ந்து வந்த ஒரு எலியும் அவற்றுடன் நட்பாய் இருந்தது ஒரு நாள் கையில் ஒரு எலிப்பொறி வாங்கி கொண்டு வருவதை எலி பார்த்துவிட்டது அது உடனடியாக பதறியது அந்த பதட்டத்தில் அது கோழியிடம் சென்று ஆலோசனை கேட்டது எல்லாவற்றையும் கேட்ட கோழி அதனால் எனக்கென்னு ஒதுங்கி கொண்டது உடனடியாக எலி அழுது கொண்டே ஆட்டியிடம் சென்று முறையிட்டது ஆடும் அதே சொல்லி எலியை தட்டிக்கழித்தது உடனடியாக எலி அழுது கொண்டே பன்றியிடம் சென்று முறையிட்டது பன்றியும் அதனால் எனக்கென்னு ஒதுங்கி கொண்டது அன்று நள்ளிரவு நேரம் படீரென்ற சத்தத்துடன் எலிப்பொறி மூடிக்கொண்டது எலி மாட்டவில்லை தப்பித்துக் கொண்டது ஆனால் வந்த ஒரு பாம்பின் அந்த நேரம் இருளில் நடந்து வந்த குடும்ப தலைவியை பாம்பு கடித்தது பாம்பு கடித்த அந்த பெண்ணை வைத்தியரிடம் அழைத்துச் சென்றார்கள் வைத்தியரும் தனது மூலிகை வைத்தியத்தின் மூலம் பாம்புக்கடியில் இருந்து அந்த பெண்ணை காப்பாற்றி விட்டார் ஆனால் மறுநாள் அவளுக்கு காய்ச்சல் வந்து விட்டது மீண்டும் மருத்துவரிடம் சென்றார்கள் அந்த மருத்துவர் இது விஷக்கடியினால் வர்ற காய்ச்சல் இதுக்கு கோழி சூப்பு ரொம்ப நல்ல மருந்து என்று கூறினார் அவருடைய ஆலோசனையின் பேரில் கோழி வெட்டப்பட்டது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் விஷக்கடி காய்ச்சலுக்கு பன்றிகரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பன்றியும் வெட்டப்பட்டது இப்பொழுது அந்த பெண் பூரண குணமாகி வீடு வந்தார் அவருக்காக நேர்த்தி கடனுக்காக பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு அந்த ஆடும் வெட்டப்பட்டது ஆமாங்க நமக்கென்ன யாரும் எதிலிருந்தும் விலக முடியாது அடுத்தவர் மீதான அக்கறையே நமக்கும் நன்மை செய்யும் அப்படித்தானே